முப்பத்தி நான்கு அபுபக்கர் அலி இல்லாமல் கூறியதாவது எனது தொழுகையில் நான் கேட்பதற்கு ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் நான் கேட்டபோது இறைவா எனக்கு நான் பெருமளவு அநீதியடைத்து விட்டேன் உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க முடியாது எனவே உனது தரப்பில் இருந்து எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக மேலும் எனக்கு அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் அருள் புரிபவனுமாவாய் என்று சொல்கிறார்கள் என நபி செல்லமாக அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்